என்ன தென்னாவுக்கன்னா இங்க பன்னெண்டை முக்கால் ஒரு மணி ஆகுது என்ன அதான் தெரியலீங்க போச்சு ஏன் பாக்குது அந்த படத்துல அப்படி இந்த படத்துல எப்படி என்னன்னு கிட்ட சொல்லக்கூடாது சும்மா சொல்லுங்கப்பா அப்படின்னு நாம கொண்டு போய் நோட்ட கொடுத்தோம்னா இருபதாம் நூற்றாண்டு அஞ்சு ரூபா மாதிரி இருக்கு இருபதாம் நூற்றாண்டு அஞ்சு ரூபா தாள் மாதிரி இருக்கு சபிக்கணும்னா இருபதாம் நூற்றாண்டு அஞ்சு ஐந்தாண்டு தாழ் போல் வாழ்க்க இருக்கிறதுலயே என்ன பாவம் பண்ணுச்சோ தெரியல இந்த அஞ்சு ரூபா தாள் மற்ற அதனால இப்ப நீ கெட்டு போனா நீ அஞ்சாண்டு அஞ்சு ரூபா தாள் போல் வாழ்க்கை சொல்லிட்டு ஒருத்தனை போனச்சோ தெரியல இந்த பாடுபடுது அதனால நம்ம வீட்டு ஞானசம்பந்த இருந்து போறதெல்லாம் இந்த இருபதாம் நூற்றாண்டு அஞ்சு ரூபா தாழா இருக்கு சாமி ஒத்திக்கிட்டு என்ன வேணும் என்ன வேணும் கூட சாமான போட்டு அனுப்பு அந்த அஞ்சு ரூபா தாளை பார்த்தவனு என்னங்க என்ன பண்றதுங்க இதுதான் எல்லாம் செல்லுபடி ஆகுது நீங்க எங்க கொடுத்தாலும் செல்லுங்க அதுக்கு தப்ப கட்டுலாம் கட்சி சரி இருக்கட்டும் சரி நீங்க கொஞ்சம் உட்காருங்க அவங்களுக்கு சாமான் போட்டு போடுறேன் ஏன் இந்த அஞ்சு ரூபாய்னால அவருக்கு உடனே போட்டுற இது தெரிஞ்ச உடனே தான் சிவ எனக்கு அந்த இருபதாம் நூற்றாண்டு அஞ்சு ரூபா தான் போட்டு என்று கருதி அருவியா வாசு தீரவி காசு நல்குவி வாசி நலு என்று பாடம் வந்து ரொம்ப அருவி அதனால அந்த இது நான் பரிகலன் சாப்பாடு பண்ணணும்னா பண்ணணும் இத ரொம்ப கடைபிடிச்சது திருப்பணந்தாள் மடம் இப்பொழுது திருவாவூர் வரைக்கும் சரிய பன்னிரெண்டு நிலைப்பட்ட இன்னைக்கு இப்ப என்ன பத்தி இவன் காலத்திலே முடிச்சுறாங்க அதனால பதினொன்னு நம்பது பதினொன்னு மொமெல்லாம் கழுவி தடியா போய் உட்கார்ந்து உண்மையா சாப்பாடு அப்படித்தான் போகணும் ஏன்னு கேட்ட அதுக்கு காரணம் சொல்றேன் காலையில ரெண்டு இட்லி ஒரு தோசை ஒரு பூரி சப்பாத்தி தின்னுறவங்கல்ல எல்லாம் நேற்று ராத்திரி சாப்பிட்டவங்க காலையில எழுந்துச்சிருப்பாங்க எழுந்து சிவசிவா எல்லாம் போய் காலையில குளிச்சிட்டு சிவ பூஜை எடுத்து ஒன்பது ஒன்பது மணிக்கு ஆரம்பிச்சிருப்பாங்க பதினோரு மணிக்கு முடிச்சிருப்பாங்க சிவ பூஜையா அப்ப காவியும் இல்ல ஒண்ணும் இல்ல சின்ன பிள்ளைகள் பழைய சாப்பிடுவாங்க பெரியவங்க சாப்பிட மாட்டாங்க காபி எல்லாம் கிடையாது எனவே நேற்று இரவு ராத்திரி எட்டு மணிக்கு சாப்பிட்டா அந்த உடம்பு இன்னைக்கு காலையில சிவ பூஜை எல்லாம் முடிச்சு பதினொன்று மணிக்கு முடிக்கும் பன்னெண்டு மணிக்கு உட்காந்து சாப்பிடுவோம் இப்ப காலையில அஞ்சு பூரி நல்லா எட்டு வடை தென்னுக்கு பன்னெண்டு மணிக்கு எல்லாம் போட்டே உடம்பு கடுத்தே விட்டோம் பல்வேறு விதத்துல கெடுத்தோம் அதுல இது உணவு அதனால வந்து பன்னெண்டு மணிக்கு சாப்பிடும்போது அருமையாக சாப்பிடும் மீண்டும் வாய் திறக்க மாட்டாங்க அது ஏழு எட்டு மணி இருக்குன ஒன்று வேண்டாம் மெடிக்கல் காலேஜ் என்ன தானியாரு அருந்தியது அற்றது போற்றி உனின் அவரவர உடம்புக்கு அந்தந்த உடம்புக்கு என்ன தெரிக்குமோ அவர் அஞ்சு மாம்பழம் திங்குறாருன்னா நீ ஒண்ணு தின்னாலே உனக்கு முடியல பேசாம வந்துட வேண்டியதான் அடக்க வேண்டியதான் அவர் அஞ்சுங்கிறதுனா நீ நாலு திங்காத அப்புறம் நீ அங்கேயே தான் இருக்கணும் எங்கே எங்கே சொல்லல அப்படி அதனால அந்தந்த உடம்புக்கு அருந்தியது சாப்பிட்டது அற்றது பிற்பகல்லைதான் அற்றி விட்டதா பசி இருப்போட்டி போட்டினா தினமும் கடைபிடிக்கணும் போட்டுதல்ல உணவே வாழ்க்கை போட்டுதல்ல அங்கே போற்று அந்த பழக்கத்தை விடாமல் கடைபிடிக்கும் அதான் போற்று ஒன்று வேண்டாவா யாராவது மருந்து என்ன மருந்து மருந்துங்க ஐஜி அது என்ன அப்படி கேக்கு திருவள்ளுவர் அப்படி எல்லாம் ஆதரவு தான் அந்த மயத்திர பூஜை பன்னிரெண்டு மணிக்குன்னு சொல்றது அப்படி எல்லாம் இருக்கு எனவே இப்ப இந்த பாப்பா என்ன பண்ணுச்சு பத்தரை மணிக்கு உட்காரு என்ன காய்கறி எல்லாம் வைக்க முடியல சாதம் மட்டும் இருக்கு அருமையா தயிர் இருக்குது எல்லாருக்கும் என்ன செய்ய தம்பிருந்த நல்ல நருமாங்கணிகள் இரண்டில் என்ன ஞாபகம் வந்தது சரி அவருக்கு வந்து என்ன அவர்களுக்கு உணவுக்கு அந்த தொடுகிறியா கொடுக்கறது கேட்டா அதான் இப்பே ரெண்டு பழம் அதுல ஒன்ன போட்ட என்னைக்குமே இந்த மாதா செய்யாத நிலத்தை மாம்பழம் சாப்பிடணும் ஒரு ஒரு பழமொழி வளர்ந்து மாம்பழம் அவ்வளவு நல்லது நல்ல பழமா இருந்து ஸ்பிரிச்சுவல் வைக்காம இருந்து நல்ல படுத்து இருக்குமானால் நல்லா சாப்பிடுவோம் சாப்பிட்டு தண்ணி சாப்பிடாம நல்லா அருமையான அது கரந்த பால் கண்ணலோடு பவுடர் பால்ல கரந்த பால் சாப்பிட்டோம்னா அப்படியே ரத்தம் மாம்பழத்தினுடைய சாரும் இந்த பாலும் சென்றதுன்னா அவளும் அப்படியே குறுகி அருமையான ரத்தம் நல்லதுதான் நல்லதுன்னா இதே வேலையா உட்கார ஒன்றை கொண்டு வல் விரைந்து வந்த படைத்து அருமையான சாதம் போட்டாங்க சாம்பார் மற்ற இதெல்லாம் ஆகுது ஆனா அவ்விடத்துல கொஞ்சம் பசி அதிகமா இருக்கும் போல இருக்கு அதனால படைச்சேன் மன்னிக்கணும் அப்படின்னா பரவாயில்லமா போதும் அடியுக்கு இதுவே போறோம் இதுவே போறோம் அப்படின்னு உட்காந்து ஏன்னா அவ்ளோ பசியோட வந்திருக்குன்னு தெரியுது இல்ல என்ன சமையல் ஒரு பின்னாலோட தின்னுது பழையப்பட்டு உட்காந்துடப்படுவாரு உட்காந்துருந்து அந்த ஒம்பல்லாம் வந்திருக்காரு அதனால எப்படி உக்காருவார் அதனால இவர் முகத்தை பார்த்து படைக்கிறாங்க படைத்தவன அவரும் ஒத்துக்கொண்டு சாப்பிட மாம்பழத்த என்ன பண்ணும் அப்படியே போடக்கூடாது பாருங்க செதிக்கணும் நல்ல அருமையா தண்ணி எடுத்து நல்லா கழுவி அப்புறம் போடணும் அத வாங்கினத அப்படியே பையில வச்சிருந்த அப்படியே போட்ட கூடாது ஏன் கொடுத்தவன் மண்டிட்டு இருப்பான் அல்லது ரெண்டு கீழே விழுந்து அதை அப்படியே எடுத்து வச்சிருப்பேன் சிவஜிவை அதனால் அந்த நுனிக்காம்பை நறுக்கிட்டு எடுத்துட்டு நல்ல கழுவி எல்லாம் நம்முடைய மூதாதைகள் செய்தார்கள் அதனாலதான் அவங்க நல்ல நிலைமை செய்டு வாழ் முழங்கால் வலி முட்டிகால வலி இந்த வழி எல்லாம் இப்ப இருக்க அவங்கெல்லாம் என்ன கூடுமான வரையிலுமே நன்றாக இருந்தாங்க திருவுருள் உணவு உணர்வு ரெண்டும் நல்லா இருக்கணும் உணவு உணர்வு நல்லா இருக்கணும் இருந்தால்தான் எனவே இப்படியாக அந்த பெண் என்ன பண்ணாங்க அந்த மாமனத்தை கடுவி கொண்டாந்து மூப்பு உரும தளர்வாலும் உதிர்ந்து முடிகிய வேட்கை தீப்பசியின் நிலையாலும் வயசான காலம் இரண்டாவது மேலும் ஒரு துறைவி இவருக்கு யார் மாம்பழம்லாம் அந்த மாதிரி நுண்ணில கைதுனு அந்த கழுவி இப்படி கொண்டாந்து கிடையாது அதனால நல்லா அருமையா சாப்பிட்டோம் அயர்ந்தனிந்த திருத்தொண்டர் வாய்ப்புருமின் சுயடித்தில் மாங்கனியோடு இருந்தி பூப்பைனு குடல் மடவார் செயல் உந்து போயினார் காக்கா காட்டு முடிச்ச உடனே மீன் தந்தமா பொண்ணு பாப்பா வணங்கிச்சு எழுதி வாழுமா எல்லாம் உங்களுடைய குடும்பம் எல்லாம் அருமையா சுகமா வாழணும் அப்படிமா சுவாமி இருந்துட்டு வேணா இல்லம்மா அடிக்கடி வர்றம்மாட்டுவான் ஐயா அப்ப வருவாங்களா நீரு ஓடி வாழும் அப்படின்னு சொல்லிட்டு இது போன நேரம் பத்தரைக்கு சாப்பாடு உட்கார்ந்தது அநேகமா பதினொன்னு பதினொன்னு பத்துக்கு போயிடும் ஏன் சாப்பிட ஒரு வயசானதுனால கொஞ்சம் ஒரு இருபது நிமிஷம் ஆயிருக்கலாம் கையில மீட்டு உடனேவா பட்டன் போட்ட மாதிரி கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்படி ஏன் இது நேரம் நித்திரம் என்ன பண்ணா போச்சுன்னு சொல்லிருக்கும் இல்ல அடியனுக்கு வேண்டாமா நான் கொஞ்சம் போ வேண்டியிருக்கு என்று சொல்லும் இப்படி போனா பதினொன்னே இருக்கும் ஆமா ஆமா ஆமா இதுக்கு என்ன ஒரு அஞ்சு மணி நேரம் என்ன பண்ண இருக்கலாம் சரி இப்போ மேலே மற்றவர்தான் போயின பின் மனைப்பதி ஆகிய வணிகன் இவர் போய் பதினொன்னே கால் பதினொன்றைக்கு போனா இருப்பாரு போன ஒரு காமன் நேரம் கூட இருக்காது யாரு கணவன் வந்துட்டார் ஏன்னா பன்னெண்டு மணிக்கு சாப்பிடறீங்களா மனைப்பதி ஆகிய உற்ற பெரும் பகலின்கண் ஓங்கிய பேர் இல்லை பொற்புற முன் நீராடி இங்கதான் நான் சொல்றது மத்தியான குளிச்சானா எனவே சிவபூஜை முதலாயினு இல்லாதவன் தெரியல இருந்தா காலையில குளிச்சிருக்கணும் சிவஜி அதனால தெய்வீக உணர்வு சாதாரணமா இருந்தது நான் தெரிஞ்செல்லாம் பூசுவான் இல்லைங்கிற இல்ல அறிங்களே ஆனா உண்டுன்னு சொல்லி காலைல உட்காந்து சிவ எல்லாம் பண்ற ஆள் இருந்தால் ஆனா நம்ம திரிகடகத்தில் ஒரு பாட்டு இருக்கு உன்பொழுது நீராடி உண்டல் சாப்பிடும் பொழுதெல்லாம் குளிக்கணும் இருக்குது மூன்று வேலைல ஒரு கார அப்படி காலையில சூ பூஜை எல்லாம் பண்ணி அப்படின்ட்டு இப்ப மத்தியானம் குளிக்கிறாரா அது மாதிரி இருக்கிற மாதிரி படம் அப்படி இருக்கிறது சில பேர் தூயம் என்பார் தொழில் என்று சொல்றது ரொம்ப தூய்மையவங்க மூன்று வேலையும் குளிப்பாங்க மூன்று வேலை ஏன்னா பகலிலும் அனுஷ்டானம் உண்டு காலையில அனுஷ்டானம் உண்டு பகலில் அனுஷ்டானம் சட்டையெல்லாம் சட்டை கிடையாது நீங்க வெளியில போய் வந்து மீண்டும் குளிக்கணும் நடந்துட்டு இருக்கு ஆனா மூன்று வேலையும் இருப்பது திருமணங்களில் இருப்பவர்கள் செய்கிறார்கள் மூன்று வேலையும் நண்பகலும் அனுஷ்டானம் பண்ணி தான் வருவார் ஆதலால் இவர் என்ன செய்தார் பொற்புற முன் நீராடி பாருங்க நீராடின வழிபாடாது ஓட்டும் போது என்ன காய்கறி முட்டை கொசங்கமானது பருவல் பண்ணிருக்கேன் பூஜ்யம் இல்ல ஒண்ணும் இல்ல அதனால் பொற்புற முன் நீராடி பூந்தடித்தில் புரிந்தையில கற்புடைய மடவாரும் கடப்பாட்டில் ஊட்டுவார் அது என்னான்னு வழங்கல கற்புடைய மடவாரும் அந்த பொண்ட மனைவியாரும் கடப்பாட்டில் ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி எப்படி பருமாறணும் அப்படி எல்லாம் ஊட்டி ஊட்டுவாருன்னா எங்க கல்லூரி பையன் என்னடா ஊட்டுவாருங்க ஊட்டுதல் என்பது என்ன என்ன நினைக்கிறான்னு கேட்ட ஒருத்தர் உணவு இன்னொருத்தர் வாயில குடுக்கறதுதான் ஊட்டு வாருங்கிறது பொருள் நினைச்சுட்டு பாவம் அவரிஞ்சது அவ்வளவு அப்படியா ஊட்டுதல் என்பதற்கு நீங்க வந்து இதுல பாத்தீங்கன்னா அகராதி தாம் ஊட்டி கொடுத்து ஊட்டுதல் என்று ஒரு அந்த ஊட்டுதல் விளக்கிய ஒரே பெருமை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திருவிழையாளர் புலன்தான் திருவிழியாளர் புலனே விருத்த குமாரர் பாலரான படலம் வந்தவர் முதியாக இருந்து பிறகு குழந்தையாக மாறிய விளையாட்டு சொல்ற ஒரு தான்கத்த கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்படுத்த உடம்போடு அடியாதுன்னு தெரியுது அப்படி செஞ்சாதான் ஏதேனும் கல்வி உடம்போடு அடிகிறது உடம்போடு அடியாது போடவே வரும் அதனால் அப்படி வரணும் என்ன சொன்னார் செய்யவா இடையிடையே முகமானோரை செவிட்டாய் இடையிடையே முகமண் உரை இன் நமுது செவியில் ஊட்ட ஐயர்தாம் வாழ்க்கை அமுது வாயூட்ட ரெண்டு ஊட்டுதல் நடக்கணும் அது என்ன அந்த அந்த கணவன் சாப்பிடறாங்கன்னா முந்தான் நாலு வாங்கிட்டு சொன்ன மறந்துட்டீங்க பொரியல் பொரியல் விஷமல்ல இருக்கும் லட்சம் கோடி கொடுக்கலாம் சாமி இந்த ஊட்டுதல் இந்த மாதிரி பிரிவு திருவிழா பண்ணா எல்லா நூலும் படிக்கணும் அந்த விருத்த விடு பண்ணனா நடுவுல நடுவில் கேட்பாங்கன்னு தவிர நச்சு நச்சு நச்சுன்னு பேசப்படுறாங்க அப்படி சாப்பிட்டுட்டு அவர் அந்த மாந்தோலை வந்து எப்படி எடுத்து மாம்பழ தோலை எடுத்த எடுக்க உருவும் போது என்னங்க எப்படி நல்லா இருக்குதுங்களா நூணு போட்டுங்களா அப்படிங்க அதை இடையிடையே பேசினுமே தவிர தொடர்ந்து போர் அடிக்கப்படாது அந்த பேசுவதை என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு அந்த உணவு விஷயமா இருந்து அதை நீங்க சாப்பிடலான்னு தோணும் என்ன நீ இன்னொரு மாம்பழம் போட்ட உங்ககிட்ட பேசிக்கிட்டே மூணு மாம்பழம் சாப்பிட்டு உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஒரு மாம்பழம் கூட திக்காம என்ன சாப்பாடு ஆங்கிலேயா கையை தொட பெரிய எல்லாத்திலுமே என்னமோ தண்ட வேலையா போன விட மாட்டேங்க இந்த கைதான அல்லது கையதும் அப்படி ஆமா அதுவும் இன்னமும் அவங்க பேசுற பேச்சுனால ஒரு படம் சாப்பிடவங்க அல்லது இவ்வளவு பொரியல் சாப்பிடுறவங்க மூணு தரம் வச்சாலும் சாப்பிட்டுப்பான் அப்புறம் தான் தெரியும் என்ன நான் ஒரேடியா பொரியல் மூணு தரம் சாப்பிட்டேன் நீ பேச்சு கொடுத்து பேசுனா அதே போய் அறு சுவை அமுது வாயூட்ட வயசானவரை வந்துட்டாரு பெருமான் அதனால கொஞ்சம் சின்ன பிள்ளைங்க அப்படி இன்னமுது வாயூட்ட என்று ஒரு இடத்துல வருது அப்படி ஊட்டினாங்களா இப்படியாக அந்த மனைவியார் இந்த மாங்கனியை வைத்து பாட்டு எந்த பாட்டு அதனால எனவே இப்படியாக இருபத்தி ரெண்டு சரி சரி ஆமா புகுந்த கடப்பாட்டில் ஊட்டுவார் இது மாதிரி அந்த கணவனுக்கு ஊட்டினாராம் கொடுத்த இந்நடித்திற்கரிகளுடன் எய்து முறையிட்டதற்கு மன்னியணவன் தான் மனை இடை முன் வைப்பித்தூந்தல் அன்னமன யார்தாமும் கொடுவந்து கலந்தளித்தார் சாப்பிடும் போது அந்த மாம்பழத்தில் ஒண்ணு கொண்டாந்து கொடுத்தாராம் மனைவியார் தாம் படைத்த மதுர தனி நுகர்ந்த இனியசுவை ஆறாமித்தார் வணிகன் இணையதொரு பழம் இன்னும் உடததனை இடுகயன அணையதுதாம் கொண்டு வர அனைவார் போல் அங்ககந்த அங்கதான் ஒரு கருத்துல கூட ஒரு கணவன் வீட்டில் வாங்கி அந்த பொருள் தனக்கு ரொம்ப சுவையா இருந்தா என்ன சொல்ல சொல்ல சொல்லி இருக்கிறோம் மாம்பழம் கொண்டாந்து வந்தா கூட எனக்கு ஏன்னா தான் இந்த அனுபவித்த இன்பத்தை தன் மனையாலும் அனுபவிக்கணும் நினைச்சாத்தான் கணவன் பேரு அதையும் போட்டு இனிமே எப்ப வந்தாலும் யாரு வந்து எனக்கு மட்டும் போட்டு அவன் கணவனே அல்ல இங்கே கொஞ்சம் தரம் கம்மியாகுது தரம் கம்மியாகுது என்னது நான் ரெண்டு கொடுத்தேன் ரொம்ப அருமையா இருக்கேன் அதே ஒன்னாந்து போடும் இங்கேயே அந்த கணவனுடைய நிலையிலிருந்து இறங்குகிறான் கீழ இறங்குகிறான் ஆமா சத்தியம் உண்மையான கணவன் இறந்த அவ்வளவு கணவன் அதையும் விடுற அவன் மக்கு பையான்னு இருப்பான் எனவே இணையதனி இன்னொன்னு கொடு கேட்ட உடனே அப்பா அம்மா எங்க போவோம் உடனே இல்லேன்னு சொல்ல முடியல கொண்டு வரவும் முடியலன்றார் என்ன செய்யறது படம் கொடுன்னு கேட்கும் போது என்ன பாருங்க வச்சனை அது எலி தூக்கிட்டு போட பாலா போன வீட்டுல என்னதான் இருக்கிறதுன்னு நம்ம எல்லாம் அடித்தறிஞ்சு எளிமையில போடலாம் தெரியல அந்த பொண்ணுக்கு அல்லது இருக்க வர ஒரே ஒரு நிமிஷம் பகுத்ததுக்காரன் கூப்பிடுறாங்க சொல்லிட்டு வேலை காரி ஒரு பழம் என்று வாங்கி கொடுத்துருக்கலாம் இருந்தா காரைக்காலம் யாராக மாட்டாங்க அதெல்லாம் செய்யல ஆனால் என்ன செய்தார்கள் உள்ள போயிருந்த பெருமான் தான் என்ன செய்ய அம்மா அருங்கு நின்றையர்வார் அங்கு அருங்கணிக்கு என் செய்வார் அங்கே அந்த பொண்ணு துடிக்குதோ இல்லையோ சேக்கலார் துடிக்கிறாங்க என்ன பண்றது கேக்குறாங்களே நம்ம இப்பதானே அடியவர் கொடுத்துட்டும் அடியவர் வராம இருந்தா அதை போடலாம் இப்ப இல்லங்கிறதா அது சுவையா கேட்கிறாங்களே நல்லா அந்த படத்தை சாப்பிட்டாங்களே நினைக்குது ஆனா ஒன்னுமும் கையில படம் கொடுக்க முடியலையே அம் அருங்கு நின்ற அங்கு அருங்கணிக்கு என் செய்வ அந்த அம்மா என்ன செய்வாருங்க சேர்க்கலாரு என்ன செய்யறதுங்கிறது யாரே அல்ல என்ன சுவையோடு சாப்பிடும் போடுது சாப்பிட்டு இன்னொரு படம் இருக்குன்னு கொடுத்த உடனே நான் உன்ன அடியாவுக்கு போட்டேன்னு சொல்லும் அது அவ்வளவு நல்லா இருக்கா சுவையோடு அவ கேட்கலாம் அப்படி கேட்கும் போது எப்படி இல்லைங்கிறது இலையில உட்கார்ந்துட்டு பிறகு வந்து நீங்க எந்திரிச்சுட்டு மேல வந்தவொடனே இன்னொரு பணம் கேட்டிருக்க நாளைக்கு பாதி சாப்பிடுவோம் சொல்லியிருந்தாங்க இலையில உட்கார்ந்துட்டு கேட்கும் போது அது நீங்க பார்த்தா தெரியும் இலையில உட்கார்ந்துக்கிட்டு கேட்கும் போது எப்படி இல்லையா ஆதலால் என்ன செய்தார் மெய் மறந்து நினைந்து உதவும் விடையவர்தால் தம் மனம் கொண்டு உணதலுமி அப்படியே நினைத்தார் பெருமானை இந்த நிலை நான் என்ன செய்ய சொல்லுவேன் கேட்பதற்கு எனக்கு கொடுக்காம இருக்க முடியல கொடுப்பதற்கும் எனக்கு படம் இல்லை நான் என்னப்பா செய்வேன் அப்படிங்கிற பெருமான் பார்க்க அவர் படத்தை அப்படியே தானா கொடுத்தார் பெருமான் கொடுத்தார் அவ்ளதான் அவர் அருளால் தாழ் குடலார் கைமருங்கு வந்திருந்தது அதிமது கனி ஒன்று மற்ற அதனை கொடுவந்து மணிக்குணவன் உற்ற சுவை அமிதினும் மேற்படவுடதாயிட சாரியா ஐயா பெரிய புராணத்தில் படைத்த ஒருவர் யார் அப்படின்னு கேட்ட காரைக்காலம் யார் கணவர எழுதி பெரிய புராணத்திலேயே படைத்த ஒரு ஆடவர் கனியனி அதை விட சுவையா இருக்கான் திருவருள் கனி அல்லவா கொடுத்து வச்சிருக்கா இந்த பிரிவியில் ஏதோ இந்த பொண்ணை கொடுத்ததுனால இல்லது எண் இல்லவள் மாண்பான உள்ளது எண் இல்லவள் மானாக்களை திருக்குறள் மாண்பானால் வீட்டுக்காரி மட்டும் தகுப்படியை வாழ்ச்சிட்டா இல்லது என் ராஜா ராஜி சுவாமி அதுதான் தகராறு உள்ளது என் ஓடு வெளியில ஓடு அதனால மாண்பானால் இல்லது அதனால முன்ன ஒரு கனி அது தாங்கொடுத்த கனி இது திருவருட்கனி ரெண்டு கடைப்பு அதனால சாப்பிட்டான் சாப்பிட்டு முன் தருமாங்கனி என்று மூலைகள் பெறக்கடிதான் என்று சொல்ல விடுவேன் இப்பதான் நீங்க என்ன பண்ணணும் உண்மையை சொல்ல வேண்டும் நான் சரி பெருமான் செயலை சொல்லக்கூடாது பெருமான் தன் செயலை அப்படி வெளிப்படைய சொல்லக்கூடாது எனக்கு ஆண்டவனே பேசுவான் கூட பேசலாம் அப்படிங்குறேன் அருளுடையார் செயல் விரும்பும் உடம்பு நான் ரொம்ப நாள் சமண அமைப்புல இருந்துட்டு அப்படி இருந்ததுனால இந்த உடம்பு அந்த தீங்கு நின்றும் நீங்கணும்னா என்ன செய்யணும் திருநீரு பூசு சின்ன புள்ளம் திருநீரு பூசு பெருமானி சூலம் பொறி சூல அந்த இளைச்சனை பொறி இடவம் பொறி இடவம் பொறி என்று வேண்டுகிறார் சிவகணங்களை விடுத்து சூழத்தை பொறித்தார் அப்புறம் விடையும் பொறித்தார் ஆனா திருநீர் பூசு ஒண்ணுமே தெரியல பெரிய பிராணத்தில் ஒண்ணுமில்லை அப்ப பெருமான் மூன்று கேட்டா ரெண்டு டிக்கடி ஒன்னு தான் பெருமான் வேண்டுவதே மூணு சிவகனங்கள் சூலத்தையும் இடவத்தையும் பொடித்தன என்பது திருநீர் என்ன ஆயிற்று பூசாம இருந்திருப்பாரா பூசி இருப்பார் பூசனா ஏன் சொல்லல இத அருளுடையார் செயல் விரும்பும் திறத்ததென்று பெருமான் தனக்கு செய்த கருணையை வெளிப்படையாக சொல்லக்கூடாது என்று கருத்தான் செய்கிறார் அதை குறித்தலர் போலும் என்று எழுதீர்கள் நீங்க வேற எதேன்னு தெரிஞ்சா சொல்லுங்க இரண்டை பிடித்ததை சொல்லிவிட்டார் அப்ப திருநீர் பெருமான் அவர் திண்ணீர் பூசி இருப்பார் ஆனா பெருமான் செய்த அருட்செயலு நாம் சொல்லலாமா என்று கருதி பாலா விட்டனர் போலும் என்று எழுதி ஆகவேதான் அருளுடையார் செயல் விளம்பும் திறத்ததென்று பெருமான் தந்தது இப்படி எல்லோரும் ஐயா அது சொல்லலாமா கூடாது சரி அப்படியான பொய் என்ன சொல்றது என்ன ஒரே போடு போடலாம் அது நம்ம இருதான் போடுறோம் நீங்க கொண்டாந்து அப்படியே பீரோ பெருமான் இப்படி வந்து ஒரே எனக்கு தெரியாதுங்க நீங்க காரைக்கால மேல வரலாறு இல்லாம போடும் ஆமா அது அதுவும் செய்யல என்ன கை வருடையெறியால் கணவன் உரை காவாமை மெய் வழி என்று சரி அத வந்து வேற ஒண்ணு அது சொல்லாம போறது ஒரு கணவன் கேட்பதற்கு ஒரு கொண்ட மனைவி சொல்றது வேற மாதிரி உண்மையை சொல்லணும்னு ஒரு அமைப்பு இருக்கிறது என்ன செய்வார் விளம்பல்விட மாட்டார் விதிர் அப்படியே கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் போச்சு அதுக்கு மேல இந்த என்ன பண்ற நான் என்ன கேட்டேன் பதி சொல்ல அப்படின்னு இன்னொரு வினா வரக்கூடாது இன்னொரு வினா மீண்டும் வாராதுக்குள்ள நம்முடைய விடை போயிடும் அது வேற அதனால் செய்தபடி சொல்லுவதே கடன் என்னும் சீலத்தால் மைதழையும் கண்டர் சேவடிகள் மனத்துற வணங்கி எய்தவரும் கனியளித்தார் யார் என்னும் கணவனுக்கு மொய்தறுப்பும் குரல்படவார் புகுந்தபடி அங்க வேற பொடி பெருமான் தந்தாருங்கிறதே அந்த தான் சொல்லக்கூடாதான் புகுபடி மொழிந்து கொண்ட கணவனுக்கு மனைவியே அப்படி சொல்லலையோ நாம உண்டு போய் உண்டு சொன்ன அதனால நடந்தது அப்படியே சொன்ன புகுந்தபடி முடிந்து ஒரு தலைப்பு விடுங்க புகுந்தபடி முடிந்தார் பேசுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா முதல்ல அது எங்க இருக்குன்னு தெரியல அப்புறம் அந்த செயலை அந்த